ஸ்ரீகுருப்போ நம அபார கருணா சிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் ஸ்ராத்திலே நாம் சொல்லக்கூடியதான ஒவ்வொரு மந்திரங்களுடைய அர்த்தத்தையும் பார்த்து நிறோம் அதில் கடைசியாக அந்த பிராமணர்களிடத்தில் அக்ஷதை முதலிய ஆசீர்வாத பிரசாதங்களை வாங்கின்ற பிறகு இப்போ சொல்லூடிய மந்தர் தை சோழனு நம்முடைய தர்மாஸ்திரம் காற்றது இப்பஜே வாஜய் பிரீத்த பித்திருப்பூர்வம் விசர்ஜய் வாஜே வாஜேவ நோனேஷு வி அமத்திரா அஸ்யமத்விபாதஜ்வம் திருப்தாஜாத்தபிபிர்தேவயானை இந்த மந்திரம் விப்ரவிசர்ஜன மந்திரம்னு பெயர் அந்த பிராமணர்களிடத்திலே ஆவாகனம் பண்ணின அந்த பிதற்களை யதாஸ்தானத்திற்கு செல்லும்படி பிரார்த்திக்கக்கூடியதான மந்திரம் அதேசமயம் அந்த பிராமணர்களையும் பார்த்து பிரார்த்திக்கக்கூடியதான மந்திரம் இது இந்த மந்திரம் எந்திராதத்தில்த்துல சொல்லடணும்டின்னா ஆனம் பித்தக்களை ஆவாகனம் பண்ணி எந்த ஸ்ராத்தம் பண்ணுறோமோ அங்கே இந்த மந்திரம் சொல்லப்படணும் சங்கல்பிராதம்னு ஒரு கிரமம் இருக்குது அந்த சங்கல்பஸ்ராத்தம் பண்ணுற பொழுது ஆவாகனங்கிறது கிடையாது சங்கல்பே பஞ்சவர்ஜயே அப்படின்னு ஆவாகனங்கிறது கிடையாது அர்கிய கிரகணங்கிறது கிடையாது அக்னவுகரணம்னு சொல்லக்கூடியதான ஹோமம் கிடையாது விக்கிரங்கிறது கிடையாது பிண்டப்பிரதானங்கிறது கிடையாது இது அஞ்சும் சங்கல்பரூபமாக சிராத்தம் பண்ணுற பொழுது கிடையாது அந்த இடத்துல ஆவாகனம் அங்கே இல்லைங்கிறதுனால இந்த மந்திரமும் அங்கே கிடையாது ஆவாகனம்னு எங்கே அங்கே இந்த மந்திரம் சொல்லப்படணும்னு தர்மசாஸ்திரம் சொல்கிறது இந்த மந்திரத்தினுடைய அர்த்தம் எழுந்து கிளம்பக்கூடிய பிராமணர்களை பார்த்து சொல்லக்கூடியதான மந்திரம் வாஜே வாஜேவத வாஜினோ நோதனேஷூ அவதா நகா ஹே விப்ராகா பிராமணர்களான பார்த்தும் பித்ருக்களான பார்த்தும் நான் கேட்டுக்கிறேன் எங்களை ரட்சிக்கணும் அனுகிரகம் பண்ணணும் ரட்சிக்கணும் நோதனேஷூ ரட்சிக்கணும்னா எங்களுக்கு எந்த விதத்திலையும் குறவே இருக்கப்படாது ஐஸ்வர்யம் நிறையா இருக்கணும் பணங்காசி விஷயத்தில் குறவு இருக்கப்படாது அமிர்தாக ஏன்னா உங்களிடத்தில் மரணங்கிறதே இல்லாத வேதம் உங்களிடத்தில் இருக்குது அந்த வேதத்தோடு கூடியவர்கள் நீங்கள் ரிதக்ஞாகா சத்தியத்தையே விரதமாக உடையவர்கள் ரித்தம் அப்படின்னா மனசில் நினைக்கக்கூடிய உண்மைக்கு ரிதம்னு பெயர் சத்தியம் அப்படின்னா வெளியில் சொல்லக்கூடிய உண்மைக்கு பெயர் அந்ருத்தம் அப்படின்னா மனசில் நினை நினைக்கக்கூடிய பொய்க்கு பெயர் அசத்தியம் அப்படின்னா வெளியில் சொல்லக்கூடிய பொய்க்கு பெயர் ரித்தஜாஹா அப்படின்னா மனசில் கூட பொய்யை நினைக்க நினைக்காதவர்கள் நீங்கள் அப்படிப்பட்ட நீங்கள் எங்களுக்கு அனுகிரகம் பண்ணணும் அஸ்யமத்விபத இன்றைக்கு நடந்த அன்னத்தை திருப்தியாக நீங்கள் எடுத்துட்டுருக்கேன் மாதயத்வம் சந்தோஷப்படணும் நீங்கள் திருத்தாய சந்தோஷமாக இங்கிருந்து நீங்கள் எங்களுக்கு அனுகிரகம் பண்ணிட்டு போகணும் பதபிர்தேவயானை ஈஹீ தேவதைகள் என்ன வழியாக எவ்வளோ சந்தோஷமாக போவாலோ அதுபோல் நீங்களும் எங்களுக்கு அனுகிரகம் பண்ணிட்டு சந்தோஷமாக இங்கிருந்து போகணும் அப்படின்னு இந்த மந்திரமானது பிரார்த்திக்கிறது அப்படி பிராமணர்கள் கிளம்புற பொழுது சொல்லக்கூடியதான மந்திரம் விப்ரவிசர்ஜன மந்திரம்னு பெயர் இதற்கு இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டோ உங்களை ரொம்ப சிரமப்படுத்திட்டேன் இந்த ஸ்ராத்தத்தை நீங்கள் வந்து நடத்தி கொடுத்தது ரொம்ப சந்தோஷம் நான் என்றைக்கும் மறைக்க மாட்டேன் நீங்கள் எங்களுக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு அந்த பிராமணர்களிடத்துல நமஸ்காரம் பண்ணி பிரார்த்தனை பண்ணி கேட்டுக்கணும் ஆசீமாந்த மனோவிரஜா அப்படின்னு ரிஷிகள் சொல்கிற அந்த பிராமணர்களோடையே பேஷெண்டு எல்லா வரைக்கும் போகணும் எல்லா வரைக்கும் கொண்டு போய் அவர்களை விட்டுட்டு வரணும் அப்படின்னு மகரிஷிகள் நமக்கு காட்டுற அகபுக்தவத விரத பிராமணான் யஜ்னோபவீதி ஆகிரக சீமாந்தாதனூ விர பிரதீ கரோதீ அப்படி பூனலை வளமாக போட்டுண்டு அந்த சாப்பிட்ட பிராமணர்கள்கிட்ட சந்தோஷமாக சொல்லிண்டு வீட்டினுடைய எல்ல வரைக்கும் அழிச்சுன்னு ஆக்ர சீமாந்தாதனூரஜா வீட்டு வாசல் வரைக்கும் அவர்களை அழைச்சுன்னு போய் விட்டுட்டு பிறகு வந்து பிண்டப்பிரதானம் பண்ணணும் அப்படின்னு மகரிஷிகள் நமக்கு காண்பிச்சுருக்கா பிறகு பிண்டப்பிரதானம் பண்ணி அந்த ஸ்ராத்தத்தை பூர்த்தி பண்ணணும் அப்படின்னு மகரிஷிகள் நமக்கு காண்பிச்சுருக்கா அப்படி இதுவரையிலும் இந்த ஸ்ராத்தத்தில் சொல்லக்கூடியதான மந்திரங்களுடைய அர்த்தத்தை விரிவாக பார்த்துருக்கோம் அந்த மந்திரங்களுடைய அர்த்தத்தை தான் பார்த்துருக்கோம் இத்தனை நாளாக இன்னும் அந்த பிரயோகங்களில் பார்த்தால் நிறையா சூக்மங்கள் இருக்குது ஸ்ராத்தம்னு எடுத்துண்டால் நிறையா விஷயங்கள் அதில் சொல்லப்பட்டிருக்கு அதில் கால்வாசி தான் நாம் இதுவரைக்கும் பார்த்துருக்கோம்னு சொல்லணும் ஏன்னா சொல்ல வேண்டியது நிறைய இருக்குது அப்படி இந்த மந்திரங்கள்லாம் ரொம்ப அற்புதமான மந்திரங்கள் அத்தர்வ மந்திரம்னு பெயர் அதர்வ மந்திரம்னா ஒரு அந்த மந்திரங்கள் பலனை கொடுக்கக்கூடியது அப்படி அந்த பித்தர்களை பார்த்து நேரடியாக பித்தர்களை பார்த்து பேசக்கூடியதான மந்திரங்கள் அப்படி மகரிஷிகள் நமக்கு வகுத்து கொடுத்துருக்கா யாகங்கள்லே சோமயாகங்களில் தேவதைகளையும் பித்தர்க்களையும் நேரடியாக பார்த்து பேசக்கூடியதான மந்திரங்களாக நமக்கு வகுத்து கொடுத்து அப்படி நமக்கு பித்தர்களை பிரார்த்திக்கும்படியாக மகர்ஷிகள் நமக்கு செய்திருக்க இந்த அளவுக்கு பரிசிரமப்பட்டு நமக்கு மகரிஷிகள் செய்யலைன்னா நமக்கு எந்த மந்திரத்தை சொல்லி என்ன காரியம் பண்ணணும்னு தெரியாமையே போயிருக்கும் இதுதான் அப்போ அடிக்கடி சொல்லுவார் தேவதைகளுடைய படங்களெல்லாம் எப்படி வச்சு நாம் புஷ்பங்கள் போட்டு நிவேதனம் பண்ணுறோமோ அதே போல் மகர்ஷிகளுடைய படங்கள் எல்லாம் வச்சுக்கணும் அடிக்கடி சொல்லுவார் ஏன்னா மகரிஷிகள்லாம் இந்த சூத்திரம் தர்மசாஸ்திரம் இதெல்லாம் நமக்கு எடுத்து கொடுத்து வகுத்து கொடுக்காம போயிருந்தால் நமக்கு எதுவுமே தெரியாமல் போயிருக்கும் அந்த அளவுக்கு பரிசிரமப்பட்டு நமக்கு மகரிஷிகள் அனுகிரகம் பண்ணியிருக்கா அப்படின்னு அடிக்கடி சொல்லுவார் அப்படியே இந்த மகரிஷிகள் நமக்கு இந்த அளவுக்கு இந்த மந்திரங்களை வகுத்து கொடுத்தோ நமக்கு சொல்லிக் கொடுத்துருக்கா அப்படி இந்த சிராத மந்திரங்கள் ரொம்ப நிறைய பலனை கொடுக்கக்கூடியது ரொம்ப அற்புதமான மந்திரங்கள் நாம் மந்திரங்கள் எல்லாம் அத்தியனம் பண்ணணும் அப்படின்னு ஆரம்பித்தோம் முதல்ல இந்த ஸ்ராத்த மந்திரங்கள் தர்ப்பண மந்திரங்கள் சந்தியாவந்தன மந்திரங்கள் இதை தான் முதல்ல நாம் சொல்லிக்கணும் இப்போ அநேகமாக எல்லோருமே அத்தியனம் பண்ணணும்னு ஆசைப்படுறோம் நிறையா இடங்களில் அங்கங்கே போய் சொல்லிக்கணும்னு ஆசைப்பட்டு போகிறோம் எந்த மந்திரத்தை முதல்ல சொல்லிக்கணும் அப்படின்னா சந்தியாவந்தன மந்திரத்தையும் முதல்ல சொல்லிக்கணும் சந்தியாவந்தனத்தை நல்லா ஸ்வர சஸ்வரமாக சொல்லும்படியாக அந்த மந்திரத்தை அத்தியனம் பண்ணணும் பிறகு சிவபூஜா மந்திரங்கள் தர்ப்பண மந்திரங்கள் ஸ்ராத்த மந்திரங்கள் இவைகளை தான் முதல்ல சொல்லிக்கணும் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக வேத மந்திரங்களை சொல்லிக்கிறதுன்னு அப்படி வருஷப்படுத்தி நாம் சொல்லிக்கணும் ஏன்னா நமக்கு முதல்ல பயன்படக்கூடியது இந்த அனுஷ்டானங்களில் சொல்லக்கூடியதான மந்திரங்கள் இந்த மந்திரங்களெல்லாம் முதல்ல அத்தியனம் பண்ணி நாம் கர்மாக்கள் பண்ணுற பொழுது சஸ்வரமாக சொல்கிறதுன்னு பழக்கப்படுத்திக்கணும் அப்படி இந்த சார்த்தத்தினுடைய மந்திரங்களை விரிவாக இத்தனை நாளாக பார்த்தோம் மேற்கொண்டு அடுத்தடுத்த தர்மங்களை அடுத்தடுத்த உபன்யாசங்களில் பார்ப்போம்